எழுவத்தி ஏழு படிக்கும் ஏமாகாசமி சத் சத்தியேச்ச வாசிதே சச்சேன இதில் முதல் வரியில இந்த ஆகாச தத்துவத்தை முடிவரை பண்ணுறார் முதல் வரி ஆகாச தத்துவ முடிவுரை ரெண்டாவது வரியில் மற்ற போத விசாரத்தை அறிமுகப்படுத்துறார் வாயு உலர்ந்து ஆரம்பிக்கிறோம் அறிமுகப்படுத்துகிறார் இந்த ஆகாசத்தை மித்தியா என்று சத்பிரமத்தை சத்தியம் என்ன நல்லா மனசில் நிலை நிறுத்தியாச்சுன்னா இப்போ எப்படி நம்ம விச்சாரம் பண்ணோமோ அதே அடிப்படையில் வாயுவும் மித்தியா அப்படின்னு பண்ணணும் அப்படிங்கிறார் அதே அடிப்படையில் சொல்லிடுறாரு அதே அளவுக்கு ஃபுல்லாக இங்கே விச்சாரம்லாம் கிடையாது ஏன்னா ஆகாச தெளிவாக விச்சாரம் பண்ணி அது பொய்யுதேங்கிற நிரூபணம் பண்ணியாச்சு அதன் அடிப்படையில் வாயுவும் மித்தியா அப்புறம் அக்னியும் மித்தியா ஜலமும் மித்தியா பிரிவியும் மித்தியா அப்படிங்கிறது நிரூபணம் பண்ணணும் வாயு முதலியவைகளை அப்படின்னு சொல்லி வாயு தத்துவம் ஆரம்பிக்கிறார் இங்கே இதுவரைக்கும் நாம் பார்த்ததில் பிரம்மன் சத்தியம் ஜெகன் மித்தியா ஜெகனில் முதல்ல ஆகாஷத்துவ பார்த்து முடிச்சிட்டோம் இனி வாயு தத்துவம் இந்த ஆகாஷமித்தியாங்கிறது நல்லா பதிஞ்சிருச்சுன்னா வாயுங்கிறது ஈஸியாக பதிஞ்சிடும் ஏன்னா ஆகாஷமே இந்த உலகமே இல்லைன்னு சொல்லிடலாம் ஆகாசம் இல்லைன்னு சொல்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதுக்காகத்தான் முதல்ல ஆகாசத்தை எடுத்துட்டு தர்மம் தர்மியெல்லாம் சொல்லி விளக்குனர் இதெல்லாம் நீங்கள் தேவையெல்லாம் திருப்பி போட்டு யூடியூப்ல போய் கேட்டு பாருங்க அது புரிஞ்சிருச்சுன்னா மற்றதெல்லாம் ஈஸியாக வந்துடும் அதனால் இதை நன்கு நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் மீண்டும் மீண்டும் சிந்திச்சு அதை அப்படியே நிலைநிறுத்திக்கிறேன்னு சொல்கிறாரு எல்லா பூதங்களும் சத்பிரமடன் கலந்து காட்சிக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால ஒவ்வொன்றா பிரித்து நாம் அது மித்தியான்னு புரிஞ்சுக்கிறணும் ஆகாசத்தை பிரம்மன்ட்டுந்து பிரித்தோம் அது வேறு இது வேறுன்னு பிரித்தோம் பிரித்து ஆகாசம் மித்தியாக சத்பிரமன் சத்தியம்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதே அடிப்படையில் இங்கே என்ன பண்ணணும் வாயு முதலிய பூதங்களையும் சத்திடமிருந்து பிரித்து இவைகள் மித்தியா பிரம்மன் சத்தியங்கிறத புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பொதுவாக நாம் அனாத்மா ஆத்மான்னு சொல்லுவோம் நம்ம பொதுவாக வேதாந்தத்துக்குள்ளே வந்தாச்சுன்னா ஆத்மா அனாத்மா பிரம்மன் ஜகத்துன்னு சொல்லுவோம் ஆ சமஷ்டியை எடுத்துக்கிட்டால் பிரம்மன் ஜெகத் வியஸ்ட் நம்மளை எடுத்துக்கிட்டோம்னா ஆத்மா அனாத்மா ரெண்டு ஒன்று தான் இந்த அனாத்மா உடம்பு பிரம்மனுங்கிறது ஆத்மா இப்படி தான் பண்ணுவோம் பொதுவாக இந்த வேதாந்தத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னிங்கன்னா இந்த உடம்பை எடுத்து ஆத்மா தான் சத்தியம்னு நிரூபிக்கிறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது என்ன பண்ணுவாங்க இந்த ஸ்தூல உடம்பு எடுத்துக்கிடுவாங்க இந்த உடம்பு கண்ணுக்கு தெரிகிற உடம்பு ஸ்தூல சரீரம் பிறகு கண்ணுக்கு தெரியாத சூக்ஷம சரீரம்னு ஒன்று இருக்குது அதை எடுத்துக்கிட்டு விசாரம் பண்ணுவாங்க பிறகு காரண சரீரம்னு ஒன்று இருக்குது இந்த ரெண்டும் உருவாகிறதுக்கு காரணமாக எது இருந்தோ அது காரண சரீரம் இது மூணு மித்தியான்னு நிறுவனம் பண்ணி இதுக்கு ஆதாரமான ஆத்மா சத்தியம் நிறுவனம் பண்ணுவோம் இது வேதாந்தத்தில் ஒரு மெத்தேடு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா மூணு அவஸ்தை எடுத்து நிறுவனம் பண்ணுவோம் முதல் அத்தியாயத்தில் அதெல்லாம் கூட அதாவது நாம் மூணு நிலையில்தான் இருப்போம் நம்மகிட்ட இருக்கிறது மூணு சரீரம் மூணு நிலை என்னென்னல ஒன்று முடிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லாட்டி கனவு கண்டுக்கிட்டு இருப்போம் இல்லாட்டி தூங்கிக்கிட்டு இருப்போம் சில நேரம் முடிச்சுக்கிட்டே கனவு வாங்கோம் இது உண்டு முடிச்சு இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது தூங்குறோம்ல கிளாஸில் மூணு நடக்கும் தெரியுங்களா இந்த வகுப்பில் மட்டும் மூணு நடக்கும் ஒன்று விழிச்சுக்கிட்டு கவனமாக இங்கே மூணு நடக்கிற இட அந்த ஒன்று தான் ஒரே நேரத்தில் மூணு நடக்கும் ஏன்னா சப்ஜெக்ட் அப்படி அதனால் என்ன பண்ணுவோம்னா சப்ஜெக்ட் புரியாது சிந்தனை வேறு எங்கேயோ போயிடும் அப்போ இங்கே இருந்துக்கிட்டே கனவுள்ள இருக்கும் ஏன்னா இந்த நிலப்படி இல்லை சில்லைன்னா அதே மாரி தூக்கம் வந்துடும் அது சுசுத்தி இந்த மூணு நிலையை எடுத்துக்கிட்டு இந்த மூன்று நிலைகளுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியன்னு ஒரு விசாரம் பண்ணும் அது ஆத்மா அப்படின்னு சொல்லி அது ஒரு விசாரம் இருக்குது எல்லாம் ஒன்று தான் மூன்று அவஸ்தை எடுப்பாங்க மூன்று மூன்று அவஸ்தை மூன்று நிலைகளில் அதை எடுத்து விசாரம் பண்ணி ஆத்மாதான் சத்தியம் நிறுவனம் வேறு இன்னொன்று இருக்குது இந்த மூன்று சரீரத்தை மு அஞ்சு பிரிப்போம் அடுத்த அதுதான் இந்த ஸ்தூல உடம்பு சூக்ஷமாக உடம்பு காரணம் இந்த உடம்பு எல்லாத்தையும் அஞ்சு கோஷமாக பிரித்து அதை ஒவ்வொன்றா இது இல்லை இது இல்லைன்னு நீக்கி இதுக்கு ஆதாரமான ஆத்மாதே சத்தியம் ஏற்கனவே தத்துவ விபத்துலாம் சுருக்கம் பார்த்துருக்கோம் நம்ம இங்கே தத்துவ விபத்தம் கிளாஸ் எடுக்க போகிறோம் இப்படி பல மெத்தேடு இருக்குது அப்படி இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஆகாசத்தை எடுத்து அது பிரம்மனிடமிருந்து வேறுன்னு பிரித்து அது உண்மையிலே இல்லை நிறுவனம் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ண போகிறான்னு திருப்பி வாயுவை எடுத்து கொள்ள வேண்டும் வாயுன்னா என்ன வந்து ஆகாசம்னு என்னன்னு பார்த்தோம் இடம் கொடுத்தல் அதில் சத்தம்னு ஒரு குணம் இருக்குது இருக்கிறது என்பது இருக்கிறது ஆக இதனுடைய மித்தியாத்துவம் இருக்கிறதுன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்து ஆகாசம்னா என்னன்னு பார்த்தோம் பிறகு அது சத்துலேருந்து வேறுன்னு பார்த்து ஆகாசம் பொய்யின்னு நிறுவனம் பண்ணும் அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுற வாயுன்னா முதல்ல என்ன அது எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுவும் மித்தியா அதுவும் உண்மை இல்லைன்னு நிறுவனம் பண்ண போகிறார் அதுக்காக மட்டும் இங்கே பண்ணுறார் இந்த உடம்பை விசாரம் பண்ணாலும் இந்த பிரபஞ்சத்தை விசாரம் பண்ணது மாதிரி தான் பிரபஞ்சத்தை விசாரம் பண்ணாலும் இந்த உடம்பை விசாரம் பண்ண அதனால தான் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் அந்த சராசரத்தில் என்ன தத்துவமோ அதே தத்துவம் ஒரு எறும்புட்டை கூட இருக்கு சைதன்யம் ஜடத்தத்துவம் உணர்வு தத்துவம் ஜடத்தத்துவம் இது ரெண்டும் தான் இருக்குது பஞ்சபூதம்னு ஒன்று இருக்குது உள்ளுக்குள்ளே உணர்வுன்னு ஒன்று இருக்குது இதை தவிர வேறு எதுவும் கிடையாது எல்லா ஆராய்ச்சியும் இந்த மூலக்கூறுகளை பிரிப்பாங்க ஒவ்வொன்றாவும் பிரிக்கும்போது கடைசியில் என்ன அணுகில் போய் நின்றுடும் இப்போ இரும்பு அணு வேற தண்ணி அணு வேற எலக்ட்ரான் அந்த அணு வேற இந்த எல்லா அணு வேறு வேறு தான் அணுவை உடச்சாச்சுன்னா உள்ள மூணே தான் இருக்குங்கிறாங்க எலெக்ட்ரான் எந்த அணுவாக இருந்தாலும் எத்தவரை வேறு எதுவும் இல்லை எல்லாம் அது மாதிரி எந்த உலகத்தில் என்ன எடுத்துக்கிட்டோம் பஞ்சபூதம் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது உணர்வு தத்துவம்னு ஒன்று இருக்குது சைதன்யம் அதனால தான் அண்டத்தை விசாரம் பண்ணாலும் பிண்டத்தை விசாரம் பண்ணாலும் ஒரே ரிசல்ட் கிடைக்கும் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் முதல்ல இப்போ அண்டத்தை விசாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சில உபனிஷத்துக்கள்ல பிண்டத்தை விச்சாரம் பண்ணுவோம் இங்கே அண்டை விசாரத்தில் ஆகாசம் முடிஞ்சிச்சு இனி வாயு பண்ணணும் இங்கே அறிமுகம் தான் பண்ணுறாரு முடிவுரை அறிமுகம் அடுத்த ஸ்லோகத்து விளக்கம் எழுபத்தி அர்த்தத்தை பார்த்துடலாம் அவ்வளோதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயமே ஏவமாகவே ஏவம் இவ்விதம் இவ்விதம்னா எவ்விதம் இதுவரை நாம் விசாரம் செய்த விதத்தில் ஆகாஷ ஆகாசத்தை மித்தியாத்வே மித்தியா என்றும் இதுவரைக்கும் எப்படி விசாரம் பண்ணி ஆகாசத்தை மித்தியா உண்மையல்ல காட்சி தான் அப்படின்னு நிறுவனம் பண்ணுமோ அப்படி இவ்விதம் ஆகாசத்தை மித்தியா என்றும் சத் சத்தியத்வே சத்துன பிரம்மத்தை சத்தியத்வே ச பிரமத்தை சத்தியம் என்றும் ஆகாசத்தை மித்தியா என்றும் பிரம்மத்தை சத்தியம் என்றும் எப்படி இதுவரைக்கும் செஞ்ச விசாரத்தின் அடிப்படையில் வாசிட்டே நன்கு மனதிற்குள் நிலைப்படுத்திய பின் மனதிற்குள் சேர்த்துக்கணும் மனசுக்குள்ள நன்கு நிலை நிறுத்திய பின் ரெண்டாவது வரி நியாயேன அனேன அதை பிரிச்சம்னா நியா நியாயே நானேனிருக்கு பிரிச்சம்னா நியாயேன அனேன இங்கு செய்த விசாரத்தின் அடிப்படையில் இதுவரை விசாரம் செய்ததின்படி ஆகாசத்தை மித்தியா என்றும் பிரம்மனை சத்தியம் என்றும் மனதில் நன்கு நிலைநிறுத்திய பின் ஏற்கனவே செய்த விசாரத்தின் அடிப்படையில் வாய் வாதேகே வாயு முதலியவைகளில் இருந்து வாயு மட்டும் சொல்கிறார் வாயுக்கு அடுத்து என்ன இருக்கு ஆகாசம் சொல்லியாச்சு வாயு அடுத்த அக்னி அங்கிட்டு ஜலமில்ல முதலியன்னு வாயு முதலியவைகளில் இருந்து சத்வஸ்து சத்து பிறவி விச்சியதாம் பிரிக்கப்படட்டும் இந்த பிரம்மனா திருப்பி ஆகாசத்து பிரிச்சது மாதிரி வாயு முதலியவையில் இருந்து பிரிக்க வேண்டும்ங்கிறார் ஏற்கனவே செஞ்சதுல ஆகாச மித்தியா பிரம்மன் சத்திய நிலைநாட்டியாச்சு அதன் அடிப்படையில் இப்பொழுது வாயு முதலியவைகளையும் சத்பிரமனிடமிருந்து பிரித்து இவைகள் மித்தியா என்றும் அது சத்தியம் என்றும் நிலைநாட்ட வேண்டும் இதுதான் இந்த சாரம் முதல் சுலோகம் முதல் வரி வந்து அந்த ஆகாச தத்துவத்தை நிறைவு பண்றார் இரண்டாவது வரல வாயு தத்துவத்தை அறிமுகப்படுத்துறார் அடுத்து வாயுவை பற்றிய விசாரம் எழுபத்தி எட்டுல இருந்து எண்பத்தி வருது வாயு தத்துவத்தை எட்டு படிக்கலாம் ஏக தேசஸ்தாம் மாயா தத்ரைக கதோ வாய பிரித மாயம் கதோ வாயு பிரகல்பிதக இங்கு வாயுவை முதல்ல அறிமுகப்படுத்தும் பொழுது வாயு எங்கே இருக்கிறது எப்படி இருக்கிறது அதை சொல்ல போகிறார் சத்து வஸ்துவில் ஒரு பகுதியில் இருக்கிறது மாயை என்ற தத்துவம் அந்த மாயையில் ஒரு பகுதியில் இருக்கிறது ஆகாசம் என்ற தத்துவம் அந்த ஆகாசத்திலும் ஒரு பகுதியில் தான் இந்த வாயு இருக்கிறது ஏற்கனவே நம்ம மாயை எங்கே இருக்குதுன்னு ஒரு கேள்வி கேட்டோம் மாய பிரம்மத்தில் இருக்குது எப்படி முழுசு இருக்கா கொஞ்சமாக இருக்கா கொஞ்சம் வியாபிச்சுருக்குன்னு ஒரு நிறுவனம் பண்ணோம் அது ஒரு வார்த்தைக்காக முழுசுன்னு சொல்ல முடியாது கொஞ்சம்னு சொல்ல முடியாது ஆனால் புரிகிறதற்காக சொன்னோம் இங்கே அதே மாதிரி என்ன சொல்கிறாருன்னா ஆகாசம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் மாயை முழுதும் இல்லை மாயையில் ஒரு பகுதியில் ஆகாஷம் இருக்குது பிறகு வாயு எங்கே இருக்குன்னா ஆகாசத்தின் ஒரு பகுதி தான் வாயு இருக்கு நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் அதாவது ஆகாசங்கிறது நம்ம இன்ஃபிரேட்டிவ் புரியுதுங்களா கேஷ் எவ்வளோ இருக்குது கொஞ்சம் தானே இருக்குது பார்த்தா கூட பூமியில் கே இங்கே வாயு இருக்குது உள்ளே வாயு இல்லை கொஞ்சம் தூரத்துக்கு பிறகு வாயு கிடையாது இந்த ஆகாசங்கிற இடத்துலே வாயு கொஞ்சம் தானே இருக்குது ஒரு பகுதி மட்டும் இருக்குது சில கிரகங்களில் வாயுவே இல்லைங்கிறாங்க பிறகு ஸ்பேஸில் வாயு இல்லாடந்து நிறையாவே இருக்குது அப்போ வாயு எங்கே இருக்குன்னா ஆகாசத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது அதுவும் கூட கற்பனை தான் புரியுறதுக்கு ஏன்னால் மாயே கற்பனை தானே பிறகுன்னு எல்லாமே கற்பனையாத்தவர் புரிகிறதுக்காக ஆரம்பத்தில் கேட்பவருடைய மனநிலையை பொறுத்து சொல்லப்படுகிறது அதான் சத்துலேருந்து மாயை மாயையிலிருந்து ஆகாசம் ஆகாசிந்து வாயு மாயைங்கிறது ஒரு கற்பனை எங்கே இருக்குது சத்தில் ஒரு பகுதியில் இருக்குது அப்புறம் ஆகாசம் எங்கே இருக்குது மாயையில் ஒரு பகுதியில் இருக்குது வாயு எங்கே இருக்குது ஆகாசத்தில் ஒரு பகுதியாக இருக்குது இது ஒரு ட்ரெடிஷனாக சொல்லிட்டு வர்றாங்க எல்லாம் பொய்யுதான் பொய் சொன்னாலும் கூட பொருந்த சொல்லணும்ல இந்த மாயை உலகத்தை விளக்குறதே பொய்யு தான் உலகமே பொய்யின்னு பிறகுக்கு விளக்கணும் அது ஒரு ட்ரெடிஷ்னலாக சொல்லி விளக்கணும் இந்த தர்மம் இருக்குது பார்த்தீங்களா நம்ம இதில் வேதாந்தத்தில் ஆன்மீகத்திலே கர்மகாண்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு செஞ்சால் இன்ன பாவம் இன்ன தண்டனை இன்ன புண்ணியம் பண்ணால் இன்னப்பி இது இதை கொஞ்சம் விசாரம் பண்ணி பூர்வ இது பண்ண அதனாலே அவனுக்கு தண்டனை அப்படிமா அப்போ ஏ நான் ஏன் அதுக்கு முந்தினம் ஜென்மேன் அப்போ ஏன் பண்ணேன் அதுக்கு முதல்ல ஏன் தப்பு பண்ணு ஏதாவது சொல்ல முடியுமா முதல்ல எனக்கு எந்த கர்மாவை வச்சு நான் தரல சொல்லவே முடியாது ஷர்க்கிள் தான் இந்த கர்மா தியரியே ஒரு ஆனால் எல்லாம் ஒரு முறையாக இருக்குது இப்போ பார்த்தா முறையாக இருப்போம் பெருமலை என்ன பாவம் பண்ண அனுபவிக்கிறாம்போ உண்மைதான் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுனா மித்தியா தத்துவத்துக்கு போயிட்டோம்னா அங்கே ஒரு பதிலும் சொல்ல முடியாது அதுக்காக தப்பு பண்ண அர்த்தம் இல்லை புரியுதுங்களா ஏன்னா தர்மமாக இது புரியும் இல்லாட்டி இதுவே புரியாது முதல்ல அப்போ ஒரு லிமிட்டுக்கு மேலே போனால் எல்லாமே பொய்ன்னு தான் இருக்கும் ஆழமாக ஆரம்பித்து பார்த்தோம்னா இந்த உலகத்தில் என்ன பண்ணாலும் ஓரளவுக்கு ஒரு தர்மம் ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கும் வரை பொய்யாக போயிடும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே பிறந்த புலவர் பெருமானின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு இய்யும் பொம்மை நானும் பொம்மை நினச்சி பார்த்தா எல்லாம் பொம்மை அதெல்லாம் அதுக்காக எல்லா நேரமும் இல்லை அது ஆழமாக பார்க்கும் பொழுது அப்படி இருக்கும் அது வரைக்கும் இது அப்படித்தே இருக்கும் அதனால ஒரு பகுதின்னு சொல்றது புரிவதற்காக சொல்றது இப்ப மனிதன் ஜீவன் உடம்பு பூர எடுத்துக்கிட்டாதான் ஜீவன் ஜீவன் மனிதன் உடம்பு போரா வியாபிச்சிருக்கு கையென்னு சொல்லியாச்சு என்ன இருக்கு இத கையுன்னு சொல்ல முடியுமா இத கையின்னு சொல்ல முடியுமா ஒரு பகுதி வியாபிச்சு கையன்னு சொன்னா மனித உடம்பில் ஒரு பகுதி வியாபித்துள்ளது கையே விரல்கள் சொல்லியாச்சுன்னா அந்த கையிலையும் கூட சொல்ல முடியும் கையை இதை விரல் சொல்ல முடியாது இதை விரல் சொல்ல முடியாது அதில் ஒரு பகுதி விரல்கள் அப்புறம் நகம் நினாச்சு அதில் ஒரு பகுதி நகம் அது மாதிரி பிரம்மன் அதில் ஒரு பகுதி மாயை மாயையில் ஒரு பகுதி ஆகாசம் ஆகாசத்தில் ஒரு பகுதி வாயு வாயுவில் ஒரு பகுதி அக்னி அக்னியில் ஒரு பகுதி ஜலம் ஜலத்தில் ஒரு பகுதி அப்படி தான் கொண்டு வரும் சிஸ்டம் எல்லாம் பொய் தான் அதுலேயும் சிஸ்டம் இருக்கு இதில் கூட சொல்கிறாங்க சூரியனில் ஹைட்ரஜன் நாலு பங்கும் ஹீலியம் வாய் ஒரு பங்கு இருந்து சேர்ந்த சூரியன் அதில் வாயு தான் ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க அக்னிலேயே எல்லா இடத்துலையும் வாய் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வாயு அக்னியாக போயிடுறதுல வாயு நிறைய இடத்துல வாயு அப்போ ஒரு பகுதி அக்னிங்கிறது வந்துடுது தண்ணியை பார்த்தா ஹைட்ரஜன் ரெண்டு பங்கு ஆக்சிஜன் ஒரு பங்கு ஹெச் டூ ஓ வாயுது அப்போ வாயுவில் இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சமாக கிடச்சிக்கிட்டே வந்துடுது அப்படி ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் எப்பயுமே பெருசு பிற சிறுசு இப்படித்தான் வரும் அதில் இருந்து வர்றது பொதுவாக நம்ம ஹிந்து மதத்துக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க பொதுவாக நான் ஒரு இடத்துல சொல்லும் போது சொன்னேன் பொதுவாக நீ யாருன்னு கேட்டால் முதல்ல ஹிந்துன்னு சொல்லலாம் ஜாதியை சொல்லலாம் பிறகு அடுத்து அதில் கேட்டால் சொல்லலாம் தப்பு இல்லை இருக்கலாம் தப்பு கிடையாது நான் காசிக்கு போயிருந்தோம் போனோன்னா அங்கே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எண்பத்தி ஆறுன்னு நினைக்கிறேன் இங்கே போய் ஒரு அம்மா ருதுராட்சம் வச்சுக்கோன்னா தமிழில் பேசுகிற பார்த்து இங்கே வாங்க இங்கே வாங்க தமிழில் கூப்பிடுச்சு இங்கே இருக்குன்னு சொல்லி அந்த அம்மாக்கிட்ட போய் கேட்டேன் என்னம்மா தமிழானு தமிழ்நாடா ஆமாம் தமிழ்நாடுச்சு தமிழ்நாடுனால் எங்கே அப்படின்னு கேட்டேன் மதுரைன்னுச்சு மதுரைன்னு சொன்னால் மதுரைன்னா இப்போ நம்ம மதுரை மாவட்டம் தானே மதுரை எங்கேம்மா என்ன மதுரையில் எங்கே மதுரையான கட்டியில் மதுரை பக்கத்தில் உசிலம்பட்டி அப்படின்னுச்சு நம்ம ஏரியா பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்ட்டு அப்புறம் உசிலம்பட்டினா உசிலம்பட்டியான கட்டி உசிலம்பட்டியில் எழும்பலை இருந்துச்சு ஏன்னா நம்ம ஊரே எழுமலை தானே அப்போ அங்கே எழுமலை என்ன எங்கேன்னு கேட்டால் பக்கத்து கிராமம் சின்ன கிராமம் தச்சை கொட்டின்னுச்சு எடுத்த உடனே என்ன சொல்லுது தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே கேட்டதுனால இதே இது வெளிநாட்டில் போய் கேட்டால் இந்தியா ஃபர்ஸ்ட்டு அப்புறம் அடுத்து என்ன பண்ணால் தமிழ்நாடுமா அப்புறம் தமிழ்நாட்டில் எங்கேன்னு கேட்டால் அப்புறம் மதுரை இப்படி சொல்லிட்டு வருவோம் நம்மளே இங்கே வெளிநாட்டுக்கு போயிடுறோம் போய் அப்போ முதல்ல பெருசு அப்போ புரியும் அப்புறம் அதிலிருந்து பிரித்துக்கிட்டே வரணும் அப்படித்தான் இங்கே நீங்கள் ஃபாரின் அமெரிக்கா போயிட்டீங்க இந்தியா இந்தியாவில் எங்கே தமிழ்நாடு தமிழ்நாட்டில் எங்கே திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்கே அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல்னா திண்டுக்கல்லாம் எங்கே சிறுமல் அடிவாரம் சிறுமல் அடிவாரத்தில் எங்கே ஒரு கோயில் இருக்குது தட்சிணாமூர்த்தி கோயில் அங்கே அப்படி சொல்ல வேண்டியிருக்கு அதில் ஒவ்வொன்றும் டிவிஷன் டிவிஷனாக வரும் உங்களுக்கு இப்படி ஒவ்வொரு பிரிவாக வரும் பொழுது ஒரு பகுதியாக இந்த வாயு இருக்கிறது கேலக்ஸிலே அப்படித்தானே அந்த கேலக்சியில் சூரிய மண்டலமே ஒரு துகள்ங்கிறாங்க ஒரு கேலக்சியில் இது மாதிரி எத்தனையோ கேலக்சி இருக்குது இது மில்கி வே நாம இருக்குது பால்வழி மண்டலம் அதில் சூரிய மண்டலம் ஒரு டாட்டு தான் ஒரு இதில் பார்த்தேன் இந்த ஒரு இதில் ஒரு கம்ப்யூட்டரில் இதில் போய் கூகுளில் போய் த பிக்கெஸ்ட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அவன் காமிக்கிறான் பிக்கஸ்ட் ஸ்டார்ன்னு கேட்கும்பொழுது என்ன பண்ணாமல் பூமியை காமிச்சு உங்கள் அடுத்தடுத்து பெருசாக இருக்காங்க சூரியன் அப்படி ஒரு டாட்டா வச்சு ஒரு ஸ்டார் இப்படி இருக்குது அந்த ஸ்டார் இப்படி இருக்கும்போது சூரியன் ஒரு டாட்டா வந்துருச்சு அந்த பேஜுக்குள்ளே பிறகு அந்த ஸ்டாரை விட பெரிய ஸ்டார் அப்படியே வருது அதுலேயுமே அந்த ஸ்டார் சின்ன இந்த ஸ்டார் சின்ன புள்ளி ஆயிடுச்சு எது சூரியன் புள்ளியாக இருக்கும்போது ஒரு ஸ்டார் பெருசாகிடுச்சோ அந்த ஸ்டார் புள்ளி பிறகு ஒரு இப்படி காமிக்கிறான் இப்படி ரெண்டு மூணு இடம் காமிச்சு கடைசியில் பார்ப்போம் இந்த சூரியன்னா இரண் கற்பல்லி கூட கிடையாது இது பால்வழி மண்டலத்தில் உள்ள பெரிய ஸ்டாராக இன்னி அப்போ மில்கி வேலை அப்போ மற்றதில் எப்படி பிரபஞ்சத்தை கற்பனை பண்ணாலே போதும் எல்லாம் மித்கி நம்ம நம்மளாம் ஒரு தூசி கூட கிடையாது அப்படிங்கிற புத்தி வரும் முதல்ல பிரம்மணம் கூட விடலாம் அப்படி ஒவ்வொரு பகுதியாக இது இருக்கிறது அப்படிங்கிறார் ஆழமாக ஆரம்பிச்சா எல்லாம் கற்பனை தான் ஆனால் ஒரு பகுதியாக இருக்கு இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் அதுதான் முதல்ல வாயு அறிமுகப்படுத்துகிறார் அது எப்படி இருக்குது ஆகாசத்தில் ஒரு பகுதியாக இருக்கு பிரம்மத்தின் ஒரு பகுதியாக மாயை என்று சொன்னோம் பார்த்து விட்டோம் மாயையின் ஒரு பகுதியாக ஆகாசம் இருக்கிறது ஆகாசத்தின் ஒரு பகுதியாக வாயு இருக்கிறது அப்படி அறிமுகப்படுத்துகிறார் ஒரு வாயுவில் என்னென்ன குணமெல்லாம் இருக்குன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல இந்த ஸ்லோகத்தில் இருந்து அறிமுகம் மட்டும் அர்த்தம் பார்த்துடலாம் எழுபத்தி சத்வஸ்துன் ஏக தேசஸ்தா சத்வஸ்துனி ஏக தேஜஸ்தா அதை பிரிச்சோம்னா சத்வஸ்துனி சத்து என்ற வஸ்துவில் ஏக தேஜஸ்தா ஒரு பகுதியில் இருக்கிறது சத்து என்ற வஸ்துவில் ஒரு பகுதியில் இருக்கிறது எது மாயா மாயா என்ற தத்துவம் தத்ரைக தேசகம் தத் அதில் அந்த மாயையில் ஏக தேசகம் அதை பிரிச்சம்னா ஏக தேசகம் ஒரு என்ற வஸ்துவில் ஒரு பகுதியில் இருக்கிறது மாயை என்ற தத்துவம் அந்த மாயையில் ஒரு பகுதியில் வியாபித்திருக்கிறது எது கீழே ரெண்டாவது வரையில் வியத் ஆகாஷம் வியத் தத்ராப் ஏக தேச தத் அபி ஏக தேச கதோ பிரிக்கணும் வியத்து தத் அபி வியத் ஆகாஷம் அந்த மாய என்ற தத்துவத்தில் ஒரு பகுதியில் வியாபித்திருக்கிறது ஆகாசம் தத் அபி ஏகதேச கதோ அப்படின்னா தத் அதிலும் அந்த ஆகாசத்திலும் ஏகதேச கதோ ஏகதேச கதோன்னா ஒரு பகுதியில்தான் வாயுவானது பிற கல்பிதக ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது ஒரு இடத்துல வியாபச்சிருக்குங்கிறாரு இங்கே என்ன பண்ணியிருக்காரு ஒரு பகுதியில் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது அங்கேயும் ஒரு விடலை தத்துவத்தை விடலை ஏன்னா எல்லாம் கற்பனைங்கிறதுக்காக சொல்கிறார் இந்த வியாபகமே ஒரு கல்பிதம் தான் அதனால் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது சத்துவஸ்துவில் ஒரு பகுதி மாயை மாயையில் ஒரு பகுதி ஆகாசம் ஆகாசத்தில் ஒரு பகுதி வாயு இவையெல்லாம் ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது ஒரு கற்பனை தான் இந்த ஸ்லோகத்தினுடைய சாராத அடுத்து வாயுனுடைய அடுத்த தத்துவத்தை சொல்றார் அது எப்படி இருக்கு சொல்லி சுலோகம் எழுபத்தி ஒன்பது வேக வாயு தர்மோயி மேமதாக திரையாவா சன்மாயாம் வோம் சோசி வாயுதர்மா தய வோம்னி வாயுகா நம்ம வாயுவுக்கு ஸ்பர்ஷம் அப்படின்னு ஒரு குணம் பார்த்துருக்கோம் ஏற்கனவே வாயுவுக்கு ஸ்பர்ஷம்னு ஒரு குணம் பார்த்துருக்கோம் ஆரம்பத்தில் ஆகாசத்துக்கு சப்தம் வாயுவுக்கு ஸ்பர்ஷம் அக்னிக்கு ரூபம் ஜலத்துக்கு இரசம் பிரித்திவிக்கு ஸ்கந்தம் இங்கே என்ன சொல்கிறாருன்னா வாயுவுக்கு புதுசாக சில குணங்கள்லாம் சொல்கிறாரு வாயுனுடைய ஸ்பெஷல் குணம் ஸ்பர்ஷம் தொட்டு உணர்தல் அதில் ஆகாசனுடைய குணமும் வந்திருக்கும் சொல்லி முன்னாடி படித்த நம்ம பிறகு இங்கே புதுசாக ஒரு மூணு குணம் சொல்கிறாரு இந்த வாயுவுக்கு ஸ்பெஷல் குணம் தொட்டு உணர்தல் ஸ்பெஷமாக இருந்தாலும் அது எதிலிருந்து வந்ததோ அதனுடைய தன்மையும் இதில் இருக்கும் ஆகாசத்திலிருந்து வாயு வந்ததினால சப்தம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம் இதில் பார்த்தோம் இதிலேயே முதல்ல பார்த்தோம் தத்துவபோதத்துலேயும் பார்த்துருக்கோம் நம்ம இங்கே ஸ்பெஷல் அண்ணோன்னு என்ன சொல்கிறாருன்னா வாயு ஆகாசு வந்துச்சு ஆகாசத்தில் சப்தம் இருக்கு வந்துருச்சு ஆகாசம் எங்கேருந்து வந்துச்சு மாயையில் மாயினுடைய குணம் என்ன மித்தியா நிஷ்தத்துவம் அது இப்படித்தான் சொல்ல முடியாது இப்போ அது முதல் இருக்கணும்ல அப்போ மாயையினுடைய குணமும் இந்த வாயுவில் இருக்குது நிஷ்தத்துவம் இருக்குது மித்யாங்கிற குணம் இருக்குது உண்மை இல்லைங்கிற குணம் இருக்குது பிறகு பிரம்மன்ட்டு மாயை வந்துச்சு பிரம்மனிடம் என்ன இருக்குது இருக்கிறதுங்கிறது வாயு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இப்போ வாயுட்ட இருக்கிறதுன் இருக்குது அந்த மித்தியாக இருக்குது பிறகு ஆகாசத்தினுடைய சப்தம் இருக்குது இதனுடைய ஸ்பெஷல் போனால் தொட்டு முனாதல் இருக்குது இது போக என்ன ஒன்று ஒன்று சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா உளர வைத்தல் வாயுக்கு ஸ்பெஷல் போனால் உளர வைக்க தண்ணி உளர வைக்காது நெருப்பு எரிச்சின்னு உலர வைக்காது அந்த சூட்டில் வேணா வந்து அடித்து வேணா உளர வைக்கும் உளற வைத்தல் செல்லுதல் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்குமா நிற்காதான் காற்று எப்பயும் மூவிங்கிலே இருக்கும் பிறகு வேகமாக போகக்கூடிய காற்றுக்கிட்டே இருக்குது காற்று ஸ்பீடில் எதுவும் போகாது வாயு வந்து வேகமாக போகும் புயல் காற்று சொல்கிறோம் தென்றல் காற்றும் மெதுவாக போகும் புயல் காற்று வே இந்த மூணு குணம் சொல்கிறார் காற்றுக்கு உலர வைக்கும் தன்மை எப்படி இருக்குது கீதையிலே பகவான் சொல்லிட்டார் ரெண்டாவது அத்தியாயம் இருபத்தி மூணாவது சுலோகத்தில் நைனம் சிந்தந்தி சஸ்திரானி நைனம் தகதி பாவக நைனம் கிளேத எத்யாபோ ந சோசயதி மாறுதகங்கிறார் காற்று ஆத்மாவை உளர வைக்காதுன்னு சொல்கிறார் அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு உளர வைக்கும் தன்மை இருக்குது ஆத்மாவை ஒன்றும் செய்ய முடியாது அதுக்காக அவங்க சொல்கிறார் ஆத்மாவை காற்று உளர வைக்காது நெருப்பு எரிக்காது நீர் நனைக்காது ஆயுதங்கள் வெட்டாதுங்கிறார் அப்போ உளர வைக்கும் தன்மை காற்றுக்கு இருக்குது அது ஒரு குணம் காற்றுக்கு மட்டும்தான் இருக்குது வேற எதுக்கு இல்லை நம்ம துணி காயலைன்னா வெளியே ஈரமாக கூட என்ன பண்ணுவோம் ஃபேனை தான் போடுவோம் அதுதானே பண்ணுறோம் காற்றுக்கு உளர வைக்கும் தன்மை இருக்குது தண்ணி எவ்வளவுதிச்சா இருந்தாலும் உலர வைக்குமா என்ன செய்ய அநகத்தையும் செய்யறது காற்றுக்கு ஸ்பெஷலா உலர வைக்கும் தன்மை இருக்கிறது பிறகு செல்லுதல் காற்று எல்லா இடத்துக்கும் மூவ் ஆகும் தண்ணி கீழ் நோக்கித்தையும் போகும் ஒரு திடப்பில் கீழ் காத்து மேலையும் போய் கிளையும் அது அப்படியே எல்லா பக்கமும் போகும் நீங்க இதை பார்த்தீங்கன்னா காத்து மூவ்மெண்ட்ல இருக்குங்கிறது இந்த அரசம்பரம் பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்த அத்தியாயம் பகவத்கீதையில வருது அஸ்வத் அஸ்வத்த மரம்னு சொல்லி உதாரணம் சொல்லணும் இலை பாருங்கள் மற்ற மரம் ஆடாது இருக்குன்னு நினைப்பீங்க அந்த அரச மரம் லேச இலை ஆடிக்கிட்டு இப்போ பார்த்தா கூட தெரியும் அந்த இலை லேசாக ஆடிக்கிட்டே இருக்கும் அந்த அரச ஒரு கொணை இருக்குது அந்த இலைக்கு லேசான காற்றுனா கூட ஆடும் அது எப்போயும் மூமெண்ட்லேருந்து இருக்குமா காற்று ஒரே இடத்துல நிற்காதான் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் செல்லுதல்ங்கிறது ஒன்று இருக்கு பிறகு வேகமாக செல்லுதல் வேகமாக செல்லும் நீங்கள் ஒரு பொருள் வந்து ஒரு பாத்திரத்து இருக்குது பாத்திரத்துக்கு தண்ணி ஊற்றுறீங்க அந்த வாயு வெளியே போகாமல் உள்ளே இருந்தா தண்ணி ஊற்ற முடியுமா தண்ணி ஊற்றுற டக்குன்னு வாயு வெளியே போயிடும் இப்படி தானே பண்ணுது அதனால் செல்லக்கூடிய வெளியே எளிதாக போகக்கூடியது வாயு அப்புறம் ஸ்பீடாக போகிறது வாயு தானா இந்த மூணு இருக்கா உளரவைத்தல் செல்லுதல் வேகமாக செல்லுதல் இந்த காலகஸ்தியில் பார்த்தீங்கன்னா காலகஸ்தி என்ன ஸ்தலம் வாயு ஸ்தலம் நீங்கள் மற்ற எல்லா கோயிலையும் மூல மூலஸ்தானத்தில் பாருங்கள் அந்த ஸ்தானத்தில் விளக்கு வந்து அசையாமல் தெரியும் ஏன்னா மூலஸ்தான காற்று போக வழியே இருக்காது அதே மெத்தேடுலையும் அங்கேயும் இருக்கு காலகஷத்தில் ஆனால் எல்லாத்தையும் ஆடிக்கிட்டு இருக்கு நீங்கள் கண் கூட பார்க்கலாங்க காலகஷதியில் உள்ள மூலஸ்தானத்தில் எல்லாத்தையுமே அசைஞ்சுக்கிட்டுதே இருக்கு ஏன்னா அந்த வாயுஸ்தலம் இது பாருங்கள் அமைப்பு பகவானுடைய சிருஷ்டியில் அந்த ஸ்தலத்துக்கு மகி உள்ள மகிமை பாருங்கள் அங்கே மட்டும் நீங்கள் எல்லா தீபத்தை பார்த்தேன்னா அடி அசஞ்சிக்கிட்டே தான் இருக்கு ஏன்னா காவத்து மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்காங்க நல்லாவே தெரியும் அங்கே அது மட்டும் இல்லை வேகமாக செல்லுதல்னா நீங்கள் வசுர பலங்கிறதே வாயுவுக்குத்தான் இருக்குது புயல் காற்று அடிச்சுன்னா எதுவும் தூக்கி தூக்கி சாப்பிட்றதா இல்லைங்களா அதனால தான் ஆஞ்சநேயருக்கு அதிக பலம் பீமனுக்கு அதிக பலம் ஏன்னா வாயு வடக்கை சாமி ஒன்று சொன்னார் ஹிமாலயஸத்தில் ஒரு இடத்துல பயங்கரம் காத்தான் அதை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியலையா ஒரு சாமி சொன்னார் ஒரு பெரிய ஆஞ்சநேயர் செலை வச்சு வழிபடுங்க காற்று ஆஃப் ஆகிரும்னார் வச்சப்பறம் காற்று நின்றுச்சான் என்ன வாயு பகவான் இல்லையா அவர் அந்த ஸ்பீடாக போகிறது குறைஞ்சிருச்சான் அந்த புயல் காற்று அடி இது நடந்திருக்கு அப்போ வாயுவுக்கு வந்து அந்த வேகமாக செல்லப்போ மூணு குணம் இங்கே ஸ்பெஷலாக சொல்கிறார் இதை நீங்கள் கேட்டிருக்க மாட்டேங்க வாயுனுடைய குணம் என்னென்னு கேட்டால் ஸ்பர்ஷம் சத்தம் இருக்குது ஏன்னால் அடிக்கும்போது சவுண்டு கேட்குது ஃபேன் ஓடும் போது சவுண்டு கேட்குது ஆகாசத்துலேருந்து வந்ததுனால மூணு ஸ்பெஷலாக சொல்கிறாரு உலரவைத்தல் செல்லுதல் வேகமாக செல்லுதல் சொல்லி ஒரு மூணு ஸ்பெஷல் குணம் இங்கே சொல்கிறார் மொத்தம் ஏழு குணம் ஆச்சு என்னென்ன குணம் முதல்ல இருத்தல் இருக்குங்கிறது குணமாக சொல்கிறதுல சொருபம் அது பிரம்மண்டன் வந்தது தன்மைன்னு சொல்லலாம் வாயு இருக்கிறதுன்னு சொல்லும்போது எப்படிங்கிறது அடுத்த சுலோகத்தில் நிறுவனம் இப்போ சொன்னதவே இந்த மூணு குணம் போக மிச்சம் நாள் எப்படி வந்துச்சுன்னா அடுத்த சுலோகத்தில் வளர்க்குறார் நான் இங்கேயும் சொல்லிட்டேன் இருந்தால் அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார் அப்போ இருத்தல் சத்திரந்து நிஷ்டத்துவம் மித்தியா தன்மை மாயிட்டிருந்து பிறகு என்னது ஆகாசத்தினுடைய சப்தம் வாயுனுடைய ஸ்பெஷல் குணம் ஸ்பர்ஷம் நாலு பிறகு உலர வைத்தல் செல்லுதல் வேகமாக செல்லுதல் இதெல்லாம் சேர்ந்தால் ஏழு குணம் இந்த வாயுவிடம் இருக்கிறது இங்கே வாயுவை அறிமுகப்படுத்தும் பொழுது முதல் சுலோகத்தில் வாயு ஆகாசத்தில் ஒரு பங்காக இருக்குன்ட்டார் ஒரு பகுதியாக இருக்குன்ட்டார் இங்கே அதுக்கு ஏழு தன்மைகள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்காரு அடுத்ததுல இன்னும் கொஞ்சம் இந்த ஏழு தன்மைகளில் இதுக்கு முன்னாடி இருந்து எப்படி வந்துச்சுன்னு சொல்ல போகிறார் அதை நான் இங்கேயும் சொல்லிட்டேன் அடுத்த ஸ்லோகத்தில் அதை விளக்க போகிறார் ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கலாம் எளிமையான சுலோகம் தான் இந்த எழுபத்தொம்பது எண்பதெல்லாம் முதல் வரி சோஷக சோச ஸ்பர்ஷோன் இருக்குது சோஷக ஸ்பர்ஷோ சோஷகன்னா உலர ஸ்பர்ஷோன்னா தொட்டு உணர்தல் தொட்டு உணர்தல் ஸ்பெஷல் குணம் கதிகி செல்லுதல் கதிர் வேக் கதிர் வேகக அப்படின்னு இருக்கு அதில் கதிகி வேகக கதிகின்னா செல்லுதல் வேககன்னா வேகமாக செல்லுதல் செல்லுதலுக்கு பொதுவாக சென்ட்ரல் காற்ற சொல்லுவாங்க வேகமாக செல்வதுக்கு பியல் காற்ற சொல்லுவாங்க இமே வாயு தர்மா இமே இவைகள் வாயு தர்மா வாயுவின் தர்மமாக மதாகா கருதப்படுகின்றன உளர வைத்தல் தொட்டு உணர்தல் செல்லுதல் வேகமாக செல்லுதல் இவைகள் வாயுவின் தர்மமாக கருதப்படுகின்றன இங்கே என்ன சொல்லிட்டாரு முதல் குணம் ஸ்பெஷல் குணம் தொட்டு உணர்தல் வேற உளர வைத்தல் செல்லுதல் வேகம்னால சொல்லிட்டாரு அடுத்து மூணு குணம் எப்படி வருதுன்னா அதுக்கு முன் எது காரணமோ அதிலிருந்து வந்துச்சு அடுத்து சொல்றாரு சண் மாயா அடுத்த வார்த்தை திரையக வபாவக சன் மாயா சண் மாயானா சத்தை மாயையை சத்துன்னுங்கிறது பிரம்மன் மாயைன்னு ஒன்று இருக்குது ரெண்டு மாயையை வியோம் நாம் அடுத்த வார்த்தை வியோம் நாம்னா ஆகாசத்தை சார்ந்த சத்தை மாயையை ஆகாசத்தை சார்ந்த இதுக்கு முன்னாடி மூணு தத்துவம் இருக்குது பிரம்மன் மாயை ஆகாசம் அதை சார்ந்த முதல்வரி திரையக ஸ்வபாவாக மூன்று தன்மைகள் திரையகன்னா மூன்று ஸ்வபாவாகான தன்மைகள் அதாவது பிரம்மனையையும் மாயையும் ஆகாசத்தையும் சார்ந்த மூன்று தன்மைகள் சன்மாயா வியோம்னா அடுத்து ஏ எவைகளோ தே அபி அவைகளும் வாயுகாகா வாயுவில் இருக்கின்றன கொஞ்சம் கிடைச்சா நாலு குணத்தை முதல்ல சொல்லிட்டார் வாயுக்கே இருக்கிறது மிச்சம் மூணு குணம் அதுக்கு முன்னாடி இருக்க மூணுலேருந்து வந்திருக்கு அந்த முன்னாடி இருக்க மூணு எப்படி வந்துச்சு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அடுத்த ஸ்லோகத்தில் அதைத்தான் விளக்குறார் கொஞ்சம் விரிவாக விளக்கிறார் அது அடுத்த ஸ்லோகத்தில் வருது தொட்டு உணர்தல் உலர செல்லுதல் வேகமாக செல்லுதல் இவைகள் வாயுவின் தர்மமாக கருதப்படுகின்றன சத்தை மாயையை ஆகாசத்தை சார்ந்த மூன்று தன்மைகள் எவைகளோ அவைகளும் வாயுவில் இருக்கின்றன அடுத்த சுலோகம் எம்பது இதுவும் எளிமையான மாயாவோ வோமிக யுரஸ்தீதி சதோ வாய பிதக் நூத்தோ வோமோத் இந்த வாயுவில் இருக்கக்கூடிய மித்தியம் சப்தம் இருத்தல் இது மூணு எங்க இருந்து வந்துச்சுன்னு சொல்றாரு நான் ஏற்கனவே சார் சொல்லுவதை சொல்லிட்டேன் இங்கே அதை சொல்றாரு வாயு இருக்கிறது என்று சொல்வதில் இருத்தல் வந்துடுது சத்துல இருந்து வாயுவை பிரித்தோம்னா வாயு மித்தியாங்கிறது தெரிஞ்சு போயிடும் அப்போ மாயினுடைய மித்தியாத்துவம் வந்துடும் பிறகு வாயுவில் சப்தம் இருக்கு அது ஆகாஷத்தை சேர்ந்தது இது எல்லாத்தையும் தெரிஞ்சது தான் இதில் சுலோகம் அறுபத்தேழில் ஒன்று பார்த்தோம் ஆகாசமும் சத்தும் சப்தபேதத்தினாலும் வேறுபடுகிறது புத்தி பேதத்தினாலும் வேறுபடுகிறதுன்னு பார்த்தோம் அதாவது ஆகாசம் வேறு சத்து வேற அதனால் சத்துக்கு வேறாக இருக்கிறது அசத்தாக இருக்குதுன்னு பார்த்துட்டோம் அதே அடிப்படையில் இங்கே பிறகு என்ன பார்த்தோம் ஆகாசம் தொடர்ந்து வரவில்லை இருத்தல் தொடர்ந்து வருகிறதுன்னு பார்த்தோம் புரியுதா உங்களுக்கு அதில் வா ஆகாசம் இருக்கிறது வாயு இருக்கிறது ஆனால் வாயு ஆகாசுன்னு வாயு வந்தால் வாயு ஆகாசம் இருக்கிறதுன்னு சொல்லணும் ஆனால் ஆகாசத்தை கட் பண்ணிடுறோம் வாயு இருக்கிறதுன்னு சொல்கிறோம் வாயு வந்து ஜாதகத்தை அக்னி வந்தால் வாயு ஆகாசம் அக்னி இருக்கிறதுன்னு சொல்லணும் ஆக்சுவலாக பார்த்தா ஆனால் அதெல்லாம் கட் ஆயிடு தொடர்கது இல்லை அதனால் அது மித்தியான்னு பார்த்தோம் அது மாதிரி வாயு அடுத்து தொடர்றதில்ல அதில் இருக்கிறது மட்டும் இருக்கிறதுனால பிரித்து பார்த்தோம்னா மித்தியாங்கிறது மா மித்தியாத்துவம் இது அசத் என்பது புரியும் சப்தம் ஸ்பம் உலர்த்துதல் செல்லுதல் அதுல இன்னொரு விஷயம் பாருங்க உலர்றது அனுபவமா இருக்கா இல்லையா வாய் உலர்றது செல்றது அனுபவமா இருக்கு வேகமாக செல்ற அனுபவமா இருக்கு ஸ்பர்ஷம் அனுபவமா இருக்கு இந்த மித்தியாங்கிறது அனுபவம் கிடையாது இருத்தல்கிறது அனுபவத்துக்கு விசாரம் பண்ணாத்தையும் புரியும் இந்த இருத்தல் பிரம்மனிடமிருந்து வந்ததுங்கிறதும் இந்த சப்தங்கிறது ஆகாஷ்ந்து வந்ததுங்கிறது அது கூட அனுபவத்தில் இருக்கு இந்த மித்தியாத்வம் மாயையினுடைய தன்மை இருக்குது பார்த்தீங்களா இது ரெண்டுமே விசாரம் பண்ணாத்தே புரியும் நாம் எப்படி ஆகாஷத்தை சத்துல இருந்து பிரிச்சு விசாரம் பண்ணோமோ அப்படி விசாரம் பண்ணாதே இதனுடைய மித்தியா தன்மை புரியும் அப்படிங்கிறார் இருத்தல் மித்தியாத்வம் இது ரெண்டுக்கும் ஏற்கனவே செஞ்ச விசாரப்படி பாருங்கன்ட்டார் ஒரே வார்த்தையில் இங்கே நம்ம விளக்கணும்னா திருப்பி ஆகாஷத்தை எடுத்து விளக்கணும் ஆகாசத்தையும் பிரம்மணியும் எப்படி பிரிச்சோமோ அப்படி பிரித்து பார்த்தா வாயு மித்தியா என்பது புரியும் அப்போ மித்தியாத்துவம் வாயுவில் இருக்கிறது பிறகு வாயு இருக்கிறது என்று சொல்வதால் அந்த இருத்தலும் தொடர்கிறது அது சத்தினுடைய ஒரு குணம் அப்படின்னு சொல்றார் ஒருத்தட்ட பல குணம் இருக்கும் அறிவுபூர்ணமாக விசாரிச்சோம்னு சொன்னோம்னா எப்படி அதாவது மேலோட்டமாக தெரியும் ஒரு ஆராய்ச்சி பண்ணாத்தையும் தெரியும் வாயுவிட்ட ஏழு குணத்தில் அஞ்சு குணம் மேலோட்டம் பார்த்தா தெரிஞ்சிடும் ஸ்பர்ஷம் தெரியும் சப்தம் தெரியும் உலறுதல் தெரியும் செல்லுதல் தெரியும் வேகமாக செல்ற தெரிஞ்சிடும் இந்த இருத்தலுங்கிறதும் மித்தியாங்கிறது விசாரம் பண்ணாதே தெரியும் ஒருத்தரை பார்ப்போம் பல குணம் இருக்கும் ஒரு கலெக்டர் வர்றாரு கலெக்டர் வந்து என்ன பண்ணுவான் அவர் கலெக்டரு இந்த உத்தியோகம் பார்க்குறவர் அப்படிங்கிறெல்லாம் மேலோட்டம் பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் நல்லவராக கெட்டவரானா தெரியுமா அங்கே விசாரம் பண்ணணும் பழகணும் சில குணம் சிலது மேலோட்டமாக தெரியும் சிலது ஆராய்ச்சி பண்ணாத்தையும் தெரியும் அப்படி வாயி விட்டுருக்கக்கூடிய இந்த அஞ்சும் நம்ம அனுபவத்தில் பார்த்துடலாம் சிலது பார்க்கவே முடியாது அவருக்கு நல்லவராக கெட்டவரானா உடனே பார்க்க முடியாது அவர் என்ன வேலை பார்க்குறாரு என்ன உத்தியோகம் பார்க்குறாரு எப்படி இருக்காருங்கிறலாம் தெரியும் அழகானவராக இருக்கிறாரு நல்லவராக இருக்கிறலாம் தெரியும் மேலோட்டமாக தெரிஞ்சிடும் வீட்டில் வந்து மாப்பிள்ளையை பார்ப்பாங்க பொண்ணு பார்ப்பாங்க மேலோட்டமாக அழகாக இருப்பார் நல்ல உத்தியோகத்தில் இருப்பார் கல்யாணம் முடிச்சிட முடியாண்ணா முடிக்கிறோமா ஏன் முடிக்க மாட்டேறான் பிறகு விசாரிப்போம் அவர் நல்லவரா பொண்ணு நல்ல பொண்ணா அவங்க குடும்பம் நல்லவங்களா மாப்பிள்ளை நல்லவரா மாப்பிளை குணும் அதுக்காக அது விசாரணையில் கூட சரியாக தான் தெரியாது அதுக்காகத்தான் ஜோஷியம் பார்க்குறோம் ஜோஷியத்தில் உண்மையாக பிளட்டு கூட அதில் இருக்குது இந்த பிளட்டுக்கு இந்த பிளட்டுக்கு ஒத்து குழந்தைய உப்பாக்கி கூட சொல் ஆனால் உண்மையாக ஜோஷியம் சொல்கிறாள் கிடையாது அதுதான் பிரச்சனை இல்லை கரெக்டாக சொல்கிறதா இருந்தால் ஜோதிடத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா சிலர் விசாரிக்க அப்போ அதன் மூலமாக ஆராய்ச்சி பண்ணுறோம் சிலது மேலோட்டமாக பார்க்குறோம் சிலது ஆராய்ச்சி பண்ணாத்தின்னு தெரியுது உண்மையா இல்லையா அது மாதிரி ஆகாசத்தில் ஏழு தன்மையை சொல்லிட்டாரு அஞ்சு அனுபவத்தில் இருக்குது ரெண்டு ஆகாசமித்யா என்பதும் ஆகாசத்தில் சத்தியினுடைய தன்மையும் தொடர்கிறது என்பதும் ஆராய்ச்சி பண்ணி விசாரம் செய்து பார்த்தால்தான் தெரியும் இதுதான் இந்த சுலோகத்தினுடைய சாரம் அத்தத்தை பார்த்து முடிச்சிடலாம் வாயு அஸ்திதி சத்பாவக அதை பிரிச்சோம்னா வாயுகு அஸ்தி இதி வாயு அஸ்தி அது வாயுகு அஸ்தி இதி வாயு இருக்கிறது என்பதில் சத்பாவக இருத்தல் என்பது தெரிகிறது சத்பாவகனா இருத்தல் என்பது தெரிகிறது வாயு இருக்குன்னு சொல்லியாச்சினாலே அங்கே இருத்தல் வந்துரு வெறும் வாயுன்னு சொல்ல மாட்டேன் வாயு இருக்கு ஆகாசம் இருக்குது வேணாய் இருக்கு புஸ்தகம் இருக்குன்னு சொல்லுவோம் அந்த இருத்தல்னு சொல்லும் அது சத்தனுடைய சுரூபம் பிரம்மத்தினுடைய சுரூபம் வந்துடுது தன்மை வந்து விடுகிறது சதோ வாயோ கிருதக்ருதே வாயோ சதோ சதோ வாயோ வாயோன்னா வாயுவை இதை சதோ சத்திலிருந்து வாயுவை பிரிதே பிரிக்கும் பொழுது சத்பிரமனிடமிருந்து வாயுவை பிரித்து ஆராய்ச்சி செய்யும் பொழுது எப்படி பிரம்மனிடமிருந்து ஆகாசத்தை பிரித்தோமோ அதே மாதிரி இதையும் பிரித்து ஆராய்ச்சி பண்ணும் பொழுது பிரிதக் ரெண்டாவது வரியில ரெண்டாவது வார்த்தை நிஸ்தத்வ ரூபதா மாயா மாயா மாயையினுடைய சுவபாவோ சுபாவமானது முதல் வரி ரெண்டாவது வரியில முதல் வார்த்தை நிஸ்தத் விளங்குகிறது சத்திலிருந்து வாயுவை பிரிக்கும் போது மாயுவினுடைய சுபாவமானது விளங்குகின்றது வியோமகோ துவனிகி துவனிகின்னா வாயுவில் உள்ள சப்தம் வியோமகோ ஆகாசத்தை சார்ந்தது இது நம்மளுக்கு அனுபவமாக இருக்கு என்ன சொல்றாரு வாயு எதிலிருந்து வந்ததோ அந்த மூன்று குணம் இதில் இருக்குதுன்னு சொல்கிறார் அது எப்படி பண்டுபிடிக்கிறது இருக்கிறதுன்னு சொல்லும்பொழுது சத்துகிட்டிருந்து வந்துடுச்சு வாயுவை சத்துலேருந்து பிரித்து பார்த்தா தான் இது மித்தியாங்கிறது தெரியும் அது பிரித்து ஆராய்ச்சி வரணும்னு சொல்லிட்டார் அப்போ அது மித்தியா நிஷ்தத்துவன்னு புரியும் பிறகு வாயுட்டு ஆகாசுடைய சத்தம் இதில் இருக்குது அது அனுபவமாக இருக்குது இந்த மூணு எதுலேருந்து எப்படி வந்துச்சுங்கிறத இங்கே சொல்கிறார் வாயு இருக்கிறது என்பதில் இருத்தல் என்பது தெரிகிறது சத்திலிருந்து வாயுவை பிரிக்கும் மாயினுடைய சுபாவமான மித்தியா தன்மை விளங்குகிறது வாயுனுடைய சத்தம் ஆகாசத்தை சார்ந்தது இப்போ வாயு ஆகாசத்தினுடைய ஒரு பகுதியில் இருக்கிறது அந்த வாயுவில் ஏழு குணம் இருக்கிறது அதில் அஞ்சு அனுபவமாக இருக்குது ரெண்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தான் தெரியும் எப்படி ஆராய்ச்சி முன்னாடி பண்ண மாதிரி பண்ணி பாருங்கிட்டாரு பண்ணி பார்த்தா மித்தியாத்துவமும் தெரியும் அதில் இருக்கிறது என்பதும் தெரியும் அடுத்து வாயுவை பற்றி அடுத்து விளக்க போகிறார் அது அடுத்து அடுத்து ஒரு சந்தேகம் வரும் அந்த சந்தையை நம்ம கற்பனையாக பண்ணியிருக்க மாட்டோம் அவர் கேட்ட பிறகு ஆமாம் கேட்கலாம் அப்படின்னு தோணும் அது அடுத்த சுலகத்தில் சொல்ல போகிறாரு அது அடுத்த வகுப்பில் பார்க்கணும்